الذين يجعلون مع الله صدق الله கணியத்திற்குரிய பெரியவர்களை சொல்வது அல்லாஹு தாலாவுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வாரமாக தப்சீருடைய தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத்துல் ஹிஜர் என்ற அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி ஒரு ஆயத்துகள் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன இதற்கு முந்திய ஆயத்துகளில் அல்லாஹால இந்த குரானை மிக அற்புதமாக வழங்கியிருக்கின்றான் மிகப்பெரிய செல்வமாக இதை கொடுத்திருக்கின்றான் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சிறப்பான ஏழு ஆயத்துகளையும் மகத்தான குரானையும் நபியே உமக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் பக்கம் நீர் உங்களுடைய கண்களை செலுத்தக்கூடாது உலகத்தினுடைய செல்வங்களை விட உமக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த குரான் மிகச்சிறந்தது என்ற கருத்தை எல்லாம் சொன்னால் உங்களுடைய வேலை எதை நான் சொன்னேனோ அதை மக்களுக்கு சொல்ல வேண்டியது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து மக்களை நேர் உங்களுடைய பொறுப்பு குரான் உடைய ஆயத்துகள் இறங்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான தவறான கருத்துக்களை எல்லாம் சொன்ன அந்த குறைசியர்கள் குஃப்வார்கள் கடுமையான தண்டனை கூறியவர்கள் என்பதையும் அந்த தண்டனை ஆசிரியத்தில் மட்டுமல்லாமல் உலகத்திலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ற விபரமும் சொல்லப்பட்டதுமத்து நாளில் அவர்களை நாம் விசாரிப்போம் பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலும் விசாரணை நடைபெறும் எல்லாவற்றையும் நாம் கேட்போம் ஒவ்வொருவரும் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை அடுத்த அல்லாஹால குறிப்பிடுகின்றார் உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக ஆணையாக லனஸ் அல் அவர்களை நாம் கேட்போம் விசாரிப்போம் அஜிமின் அவர்கள் அனைவரையும் கேட்போம் அம்மா காணு யாமலூன் அவர்கள் உலகத்தில் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதையும் நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் தன் மீதே சத்தியமிட்டு சொல்லுகின்றான் பவரப்பிக்க உம்முடைய ரப்பின் மீது ஆணையாக என்று அல்லாஹத்தாலா பொதுவாக சொன்னால் போதுமானது நான் விசாரிப்பேன் நாம் விசாரிப்போம் என்று சொன்னால் போதுமானது சத்தியமிட்டு சொல்லுவது இன்னும் அதனை வலியுறுத்தி காட்டுவதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது திட்டமாக விசாரணை நடைபெறும் விசாரணையெல்லாம் நடைபெறாது இத்தனை கோடி மக்களையும் எப்படி விசாரிக்க முடியும் என்றெல்லாம் எவரும் நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹாலா சத்தியமிட்டு தன் மீதே அதை சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது இது பொதுவாக இந்த ஆயத்தில் இறங்கியது அந்த காப்பிர்கள் மக்காவாசிகள் பல்வேறு விதமான இடையூறுகளை செய்து கொண்டிருந்தார்கள் அதனால் சியாம இங்கேயும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது போர்க்களங்களிலே அவர்கள் செத்து மடிந்தார்கள் பல்வேறு விதமான உடல் உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டு இந்த உலகத்தை விட்டு போனார்கள் ஆனால் அத்தோடு அவர்களுக்கு முடிந்து விடவில்லை திரும்ப அவர்கள் எழுப்பப்பட்டு மறுபடியும் அவர்கள் விசாரிக்க விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் இது அவர்களுக்கு குறிப்பாக பொதுவாக நம் அனைவருக்குமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் விசாரணைக்குரியவர்கள் தான் குல்லுக்கும் ராவின் ஒக்குல்லுக்கும் மசூர்வன் என்ற ஐயத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர் அதாவது உங்களுக்கு கீழே உள்ள பொருள்களை மேய்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் மசூரன் என்ற ஐயத்தி உங்களுடைய மேய்ப்பின் கீழ் உள்ள பொருள்களை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரசூல்லா சலாசம் சொல்லுகின்றார் மேய்ப்பாளர்கள் என்று சொன்னால் பாதுகாப்பாளர்கள் என்று பொருள் என்று சொன்னால் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையனுக்கு சொல்லுவது ராவின் என்பது ஒரு முதலாளி இடத்திலே ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு இடையன் நூறு இருநூறு ஆடுகள் மண்டலத்தில் ஒப்படைக்கப்பட்டு அதை ஓட்டி செல்வான் காலை நேரத்தில் எங்கே மேய்க்க வேண்டுமோ அந்த மேய்ச்சலுடைய இடத்திற்கு கொண்டு சென்று அவற்றுக்கு நன்றாக தீனியை கொடுத்து அது வயிறு நிரம்பிய பின்னால் மாலை நேரத்தில் திரும்ப ஓட்டி வருவார் எத்தனை ஆடுகளை ஓட்டி சென்றானோ அத்தனை ஆடுகளை திரும்ப கொண்டு வந்து முதலாளி இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் அப்போ அந்த ஆற்றினுள் பார்த்து அந்த ஆட்டு ஆடுகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அந்த இடையினை சார்ந்ததாகும் அந்த நேரத்தில் ஆடுகள் முதலாளிக்கு சொந்தமாக இருந்தாலும் பாதுகாப்பு பொறுப்பை இவரிடத்திலே அவன் கொடுத்திருக்கின்றான் ஆகவே அந்த பாதுகாப்பை மிகச் சரியாக அவன் நிறைவேற்ற வேண்டும் இல்லாவில அவன் குற்றவாளியாக தண்டனைக்குரியவனாக அந்த இடைய நாக்கப்படுவான் அதுபோன்று நாம் அனைவரும் பாதுகாப்பாளர் நம்மிடத்திலே பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன அந்த பொறுப்புகளை மிகச் நிறைவேற்ற வேண்டும் அந்த பொறுப்பிலே தவறினால் கேள்வி உண்டு தண்டனையும் உண்டு கேள்வி கேட்கும்பொழுது சரியாக சொல்லாவிட்டால் தண்டனை உண்டும் என்று சொல்லிவிட்டு விளக்கங்களும் சொல்லுகின்றார்கள் மற்றொரு அகதீசிலே ஐந்து காரியங்கள் ஐந்து விஷயங்களை அதற்கு சரியான பதில் சொல்லாத வரைக்கும் பதில் சொல்லும் வரைக்கும் ஆதமுடைய மகனின் கால்கள் அந்த மஸ்டர் மைதானத்திலிருந்து நகர்ந்து செல்ல முடியாது என்பதாக குறிப்பிடுகின்றார் மஸ்டருடைய அந்த மைதானத்தில் நின்று கொண்டிருப்பார் கடுமையான சூழ்நிலை எந்த விதமான உதவியும் அவனுக்கு இருக்காது எல்லா விதமான பயங்கரங்களும் திடுக்கங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரைக்கும் நகர முடியாது என்று சுல்லாய் சொல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் ஆன் ஓமர்ஹி ஃபீமா ஆஃப்னாக அவன் தன்னுடைய வயதை பற்றி அல்லாஹலா கேட்பார் உனக்கு அறுபது எழுபது வயதுகள் கொடுத்திருந்தேன அந்த வயதிலே நீ என்ன காரியங்களை செய்தாய் அந்த வயதை எதிலே நீ அழித்தாய் எதிலே நீ கழித்தாய் என்று அல்லாஹால கேட்பார் வயதை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆண்டை பற்றி ஒவ்வொரு மாதத்தை பற்றி கேட்பான் என்று அர்த்தம் அல்ல ஒவ்வொரு வினாடியை பற்றியும் கேட்பான் வினாடிக்கு குறைவாக உள்ள நேரத்தையும் பற்றி கேட்பான் அந்த நேரத்தை நீ எப்படி கழித்தாய் அந்த வினாடியை எப்படி கழித்தாய் அதைவிட குறைவான நேரத்தை நீ என்ன செய்தாய் என்றெல்லாம் அல்லாஹத்தால கேட்பார் ஒரு மனிதன் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் உலகத்திலே வாழ்கின்றார் என்று சொன்னால் அவனுடைய வயதிலே எத்தனை வினாடிகள் இருக்கின்றன என்று நாம் கணக்கு போட்டு பார்க்க அல்லது அதை குறைவான நேரம் எவ்வளவு இருக்கின்றது கணக்கு போட்டு பார்க்க அந்த ஒவ்வொரு வினாடியிலும் அதை குறைவான நேரத்திலும் நாம் என்ன செய்தோம் என்பதற்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும் அதை அல்லாஹால இங்கே சொல்லும் அலன்னகும் அவர்களிடத்தில் நாம் விசாரிப்போம் என்பதாக இங்கே சொல்றது என்று குறிப்பிடுகின்றான் இது மாதிரி பல ஹதீஷர் அவனுடைய ஒரு மனிதன் அறிவை அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றான் இழும்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றான் அந்த ஏழ்மை பற்றி அல்லாஹால அவனிடத்தில் விசாரிப்பான் உனக்கு ஏழ்மை நான் கொடுத்தேனே அறிவை கொடுத்தேனே கல்வியை கொடுத்தேனே அந்த கல்வியை கொண்டு நீ என்ன அமல் செய்தாய் என்று கேட்பான் கல்வியை எப்படி நீ மக்களுக்கு சொன்னாய் என்று கேட்க மாட்டான் அது அடுத்த நிலைதான் முதலாவதாக அவனுடைய அந்த கல்வியின் மூலமாக என்ன அமல் செய்தாய் வான்மீகி மா அமிலீஹி அவன் அவன் பெற்றிருக்கக்கூடிய அறிவை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் நாம் அவனை விசாரிப்போம் அந்த வழிமீ அவன் என்ன அமல் செய்தான் என்று விசாரிப்பான் கல்வி கற்பதனுடைய நோக்கமே அமல் செய்வதற்காக வேண்டித்தான் அமல் இல்லை என்று சொன்னால் அந்த கல்வி வீணானதாகும் எதற்கும் பயன்படாததாகும் மாறாக கற்ற கல்வியின் மூலமாக அவன் தண்டனையை பெறக்கூடியவனாக ஆகிவிடுவான் பிறகு பொருளை பற்றி விசாரிக்க போவான் மாலிகி அவனுடைய பொருளை பற்றி அல்லாஹால விசாரிப்பான் மின் ஐநஹோ அதை எங்கிருந்து சம்பாதித்தான் என்று விசாரிப்பான் ஹலாலா ஹராமா எப்படி சம்பாதித்தான் என்று அல்லாஹத்தாலா விசாரிப்பான் எப்படி சம்பாதித்தான் என்பது மட்டுமல்ல எதிலே செலவு செய்தான் என்பது என்றும் விசாரிப்பான் எப்படி நீ சம்பாதித்தாய் எப்படி நீ செலவு செய்தாய் என்ற விபரத்தையும் அல்லாஹால கேட்பார் இப்படி பல ஹதீஸுகள் எல்லா விஷயத்தை பற்றி சொல்லப்பட்ட இந்த நான்கு ஐந்து விஷயங்களிலே எல்லா கருத்துக்களும் வந்துவிடும் இன்னொரு ஹதீசிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்தாலா அறிவை கொடுத்திருக்கின்றான் அயில்மை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹால அவர் நிலத்தில் அதனை அமானிதமாக கொடுத்திருக்கின்றான் அது அமானிதம் அந்த அமானத்தை யார் யாருக்கெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கொள்ளையிட்டு இருக்கின்றானோ அவர்களுக்கெல்லாம் மிகச் சரியாக அதனை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட அந்த ரயில் இவன் ஹியானத்து செய்து விட்டான் மோசடி செய்து விட்டான் என்பதாக பொருள ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுத்து எது கொடுக்கப்பட்டாலும் அது அமானிதம்தான் பொருள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது பொருளையும் அல்லாஹத்தால நீங்கள் ஹலாலாக சம்பாதித்தால் அந்த பொருளை அமானிதமாக நம்மிழ்த்தே அல்லாஹால கொடுத்திருக்கின்றான் அதே மாதிரி ரயில்மை சம்பாதித்தால் ரயில்மை அமானிதமாக அல்லாஹால கொடுத்திருக்கின்றான் இந்த எப்படி பொருளை அமானிதமாக கொடுத்தாலோ அந்த பொருளை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹால சொன்னானோ அதே மாதிரி ரயில்மை கொடுத்த அல்லாஹால அந்த ரயில்மை எப்படி செலவு செய்ய வேண்டும் எப்படி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹால ரசூலின் மூலமாக கட்டளையிட்டிருக்கின்றான் அதை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் அவன் அந்த ஒயில்மையிலே மோசடி செய்தவனாக ஆகிவிடுவான் எப்படி பொருளை சரியாக செய்யாவிட்டால் பொருள் பொருளை சரியாக செலவு செய்யாவிட்டால் அது மோசடி என்பதாக சொல்லப்படுகின்றதோ அதுபோன்று ஒயில்மையும் சரியாக செய்யாவிட்டால் அவன் மோசக்காரன் மோசடிக்காரன் என்பதாக சொல்லப்படும் நிச்சயமாக அல்லாஹாலா அது பற்றியும் உங்களை கேட்பான் என்ற கருத்தை அல்லாஹலா இந்த ஆயத்திலே சொல்லுகின்றான் அதே மாதிரி ஒரு மனிதன் சுல்லா சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மண் அம்ம கௌமன் பல் எத்தாக எவர் ஒருவர் ஏழ்மை கற்று மார்க்க சட்டங்களை மசாயில்களை தெரிந்து அவர் ஒரு சமுதாயத்திற்கு சில மனிதர்களுக்கு இமாமத்து செய்கின்றார் இமாமாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அல்லஹாவை பயந்து கொள்ளவும் வல்யாலம் அன்னஹுல்லாமின் அந்த இமாமாக இருக்கக்கூடியவர் பொறுப்பாளி என்பதை அவர் நினைவு அவர் அறிந்து கொள்ளவும் எதுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றாரோ அது பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் என்பதையும் அவர் தெரிந்து கொள்ளவும் அவர் நல்ல முறையிலே அழகான முறையிலே இமாமத்து நிறைவேற்றினால் அவருக்கு அவர் எந்த வழிமுறையை எந்த அழகான நடைமுறையை விட்டு அவர் இறந்து விட்ட பின்னால் அந்த நடைமுறையை பின்பற்றி அடுத்து வரக்கூடிய இமாம் அல்லது அந்த மஹல்லாவிலே உள்ளவர்கள் செயலாற்றினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எல்லாம் சென்றுவிட்டாத இமாமுக்கும் கிடைக்கும் இவர் குறை செய்தால் அந்த குறையினுடைய குற்றம் அவரை சார் என்றும் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் சொன்னார் இமாமாக இருக்கக்கூடியவர் நீண்ட ஹதீசில பல விளக்கங்களை ரசூல்லாய் சல்லாஹ்லம் வேறு வேறு வகையாக சொல்லி காட்டுகின்றார் அல் இமாமுல்லாமின் அல்மின் இமாம இருக்கக்கூடியவர் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர் மொஸினாக இருக்கக்கூடியவர் நம்பிக்கைக்குரியவர் இவர் தன்னுடைய பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த தன்மையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த தன்மையை இவர் நிறைவேற்ற வேண்டும் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவரை அவரிடத்தில் அந்த நம்பிக்கையோடு தான் வாங்க சொல்லக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார்கள் நேரம் தவறாமல் நேரம் சரியாக ஆய்க்கப்பட்டு சரியான நேரத்தை கவனித்து மிகச்சரியான முறையிலே அழகிய முறையிலே அவர் தன்னுடைய பாங்குடைய அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த பொறுப்பிலே அவர் தவறினால் அவர் விசாரிக்கப்படுவார் இமாம் கடமையிலே தவறினால் அவர் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லிவிட்டு மற்றொரு கருத்தையும் சொல்லுகின்ற ஒருவர் பிரசங்கம் செய்கின்றார் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார் அல்லாஹு தாலா அந்த உபதேசத்தை பற்றியும் அவரிடத்தில் கேட்காமல் விட்டு விடமாட்டான் மாதா அராத பிகா அப்படி உபதேசம் செய்வதன் மூலமாக பயான் செய்வதின் மூலமாக தப்சீர் செய்வதன் மூலமாக ஹதீசுகளை சொல்லுவதன் மூலமாக நீ என்ன நாடினாய் என்ன நாடினாய் எதை நாடி நீ செய்தாய் என்று கேட்காமல் விடமாட்டான் என்ற சொல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த அயில்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களையே குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னால் துனியாவுடைய விஷயங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான செயல்பாடுகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நிச்சயமாக அல்லாஹால கேட்பான் என்பதை இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் சத்தியம் என்று சொல்லுகின்றான் உன்முடைய ரப்பின் மீது ஆணையாக அவர்களிடத்தில் கேட்பேன் நாம் கேட்போம் விசாரிப்போம் அம்மா காணு வியாழமரூர் அவர்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி விசாரிப்போம் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் இதற்கு மற்றொரு கருத்தை சொல்லுகிறார் நாம் விசாரிப்போம் என்று சொன்னால் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி விசாரிப்பான் அல்லா விசாரிப்பான் செய்து கொண்டிருந்தவன் என்று சொன்னால் லா இலாஹ் இல்லல்லா என்ற கலிமாவை பற்றி விசாரிப்பான் என்று பொருள்லாஹ் அலிவன் சொல்லுகிறார் பி கவுலிகி பொரம்பிக்கி லா இலாஹ் என்ற லா இலாஹில் அல்லல்லா என்ற அந்த வாசகத்தை அந்த கலிமாவை பற்றிப்பான் லா இலாஹில் என்ற களிமாவை நீ ஏற்றுக்கொண்டாயே அதை உண்மைப்படுத்தினாயா நிரப்பமாக செயல்படுத்தினாயா என்று விசாரிப்பான் இலாஹில் அல்லல்லா என்ற சொல்லை பற்றி அந்த வாசகத்தை பற்றி விசாரிப்பது என்பது அதனுடைய கருத்தை அதனுடைய எந்த நோக்கத்திற்கான இது அந்த சொல்லப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றுவது அதை உண்மை உண்மைப்படுத்தினாரே ஏன்னா ஈமான் கொள்ளுவது என்று லா இலாஹில் அல்லா என்ற கலிமாவை கொண்டு ஈமான் கொள்ளுவது ஈமான் கொள்ளுவது என்பது பில் கல்பு இதயத்தின் மூலமாக அதை உண்மைப்படுத்த வேண்டும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிரவர் யாரும் இல்லை என்பதை உண்மைப்படுத்த வேண்டும் அதை சொல்ல வேண்டும் லா இலாஹில் என்றோ அல்லா இலாஹில் என்றோ கலிமாவை சொல்ல வேண்டும் அமலும் மனதினால் உண்மைப்படுத்தினார் நாவினால் சொன்னார் அப்படியே இருந்து விட்டார் எந்த அமலையும் செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கு தண்டனை உண்டு தண்டனைக்கு பிறகு அவர் சொற்கம் போகக்கூடிய வாய்ப்பை பெறுவார் ஆனால் அது எவ்வளவு காலம் எவ்வளவு கடுமையான தண்டனை என்றெல்லாம் தெரியாது மூன்றாவதா இருக்கக்கூடிய மனதினால் உண்மைப்படுத்தி நாவினால் சொல்லிய பின்னால் உடல் உறுப்புகளின் மூலமாக செயல்பட்டு அந்த செயலை சரியாக செய்துவிட்டால் அவர் ஈமானை முழுமையாக நிறைவேற்றி ஈமானுடைய தன்மைகளை முழுமையாக நிறைவேற்றியவராக ஆகியுள்ளார் ஆகவே உண்மை எப்படி உண்மைப்படுத்தினாரோ எப்படி செய்தார சொல்லினாரோ அதே போன்று அவர் செயல்பட வேண்டும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் சொல்லுகின்றார்கள் என்பதாக ஒரு அருமையான கருத்தை சொல்ல சொன்ன கருத்து தான் அதை சொல்லுகின்றார்கள் ஈமான் என்பது வேறுமனே சொல்லுவதன் மூலமாக அலங்காரப்படுத்துவதல்ல தீன் என்பது ஆசை வைப்பதின் மூலமாக இருப்பது மட்டுமல்ல எனக்கு அல்லஹாக இருக்கின்றான் என்னுடைய ரம்பு அல்லாவாக இருக்கின்றான் என்னுடைய யஜமான் அல்லாவாக இருக்கின்றான் அவன் எனக்கு சொர்க்கத்தை தருவான் சொர்க்கத்திலே இன்பமான வாழ்க்கையை தருவான் என்றெல்லாம் ஆதரவு வைத்துக் கொண்டு மட்டும் ஈமான் அல்ல மாறாக இதயத்திலே அது ஊடுருவி போய் இருக்க வேண்டும் உறுதி உறுதி வேண்டும் அல்லாமல் சொல்ல எண்ணியமானுடைய தன்மைகள் இருக்கின்றனவே அதன் மூலமாக அமல்களை இவர் உண்மைப்படுத்தி இருக்க வேண்டும் அமல்களை செய்து இவர் நினைத்ததை இவர் மனதிலே நினைத்ததை நாவிலே சொன்னதை உண்மைப்படுத்தி இருக்க வேண்டும் உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும் அதுதான் ஈமான் என்பது என்று ஹசரத் ஹசன் பஸ்ரி ரஹத்துல அவர்கள் சொல்லுகின்றார் இன்னொரு ஹதீசிலே ரசூர் சொன்னார்கள் அவர் சொர்க்கம் சென்றுல்லா என்று சொன்னால் வெற்றி பெற்று விடுவார்கள் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்கள் சொர்க்கம் செல்லுவார் என்றெல்லாம் பல ஹதீஸ்களை சொல்லுகின்றார் இங்கே இஹ்லாஸ் உடையவராக இருக்கும் நிலைமையில் லா இலாஹில் அல்லா என்று சொன்னால் அவர் சொற்கம் செல்லுவார் என்பதால் சஹாபாக்கள் கேட்டார்கள் என்பது என்ன என்று கேட்டார் பதில் அளிக்கின்றார்கள் அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் அந்த கலிமா இவரை தடுப்பதாகும் என்று சொன்னார் ால் ஹராக்கப்பட்ட விஷயம் தீன் என்பது இஸ்லாம் என்பது ஷரியத் என்பது இரண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது இன்னொன்று செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்டது ஏவல் விளக்கல் என்பதாக சொல்லுவோம் ஏவலை செய்ய வேண்டும் விளக்கலை தவிர்த்திருக்க வேண்டும் நான் இதையும் செய்ய மாட்டேன் அதையும் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அவர் கடுமையான குற்றவாளி ஆவார் நான் இதை செய்வேன் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் குற்றவாளி ஆவார் இரண்டையும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்ய வேண்டும் செய்ய கூடாது என்று சொன்னதை செய்யாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் உண்மையான முஹ்லிஸான இஹ்லாசுடைய மூமினாக ஆக முடியும் என்று குறிப்பிடுகின்றார் அதில ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் மார்க்கத்திலே கூடாது செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஹராமான விஷயங்களை எல்லாம் தான் செய்யக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பரவாயில்லை என்று சொல்லுவது மார்க்கத்திலே கிடையாது இதுதானே இது பரவாயில்லை இது மக்ரோஹுதானே இது பரவாயில்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயத்தை தாராளமாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தமாகும் இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன விஷயங்கள் மக்குரோகான விஷயங்கள் மக்ரோக தன்சி என்று சொல்லப்படக்கூடிய லேசான மக்ரோ என்று வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஒரு மனிதர் அதை செய்து கொண்டே இருந்தால் ஹராமை செய்யக்கூடிய துணிவு அவருக்கு ஏற்பட்டு விட ஏற்பட்டுவிடும் அதன் காரணமாக அவர் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு விடுவார் அதனால இங்க ரசூல்லா இஸ்வாஸ்லாம் கலிமாவிலே இஹ்லாஸ் என்பது என்னவென்றால் அல்லாவினால் அவரை தடுக்க வேண்டும் ஹராமாக்கட்ட விஷயங்களை விட்டும் அந்த களிமா அவரை காலே களிமா சொல்லி இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த களிமா என்னிடத்தில் இருக்கின்றது ஷஹாதத் கலிமா என்னிடத்தில் இருக்கின்றது ஈமான் என்னிடத்தில் இருக்கின்றது என்பதற்கு அடையாளம் ஹராமால விஷயங்களை நான் செய்யாமல் பிறகும் சொன்னார்கள் உம்முடைய உம்மத்தில் இருந்து என்னுடைய உம்மத்தில் இருந்து எந்த ஒருவர் என்ற கலிமாவை அதிலே எந்த விதமான கலப்பும் இல்லாமல் லா இலாஹ் என்ற கலிமாவை என்னிடத்தில் கொண்டு வருகின்றாரோ அவருக்குவிர வேறு கிடையாது என்று அல்லாஹத்தில் வாக்களித்திருக்கின்றார் என்றும் கலிமாவை கலப்பில்லாமல் கொண்டு வந்தால் அதற்கும் சகாபாக்கள் கேட்டார் கால் அல்லாதி கலப்பது என்று சொன்னால் என்ன என்பதாக கேட்டார் கலப்பது அப்படின்னு சொன்னார் கலிமாவை சொல்லிய பின்னால் அந்த களிமாவுடைய முறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் இருப்பது கலப்பு என்பதாக சொல்லப்படும் அதே ரசூல்லா சுவாஹாம் இப்படி விளக்குகின்றார் லா இலாஹில் என்பதிலே கலப்பு சேர்ப்பது என்பது லஹா ஓ மன்னான் துனியாவின் மீது பேராசை கொண்டு துனியாவுக்காக பொருளை சேமித்து புரளையா புனி துனியாவுடைய வாழ்க்கை சில விஷயங்களை தடை செய்து அல்லாஹுக்க வேண்டிய இல்லை எடுக்கிறதோ கொடுக்கிறதோ எதுவாக இருந்தாலும் துனியாவுக்காக வேண்டிய செய்யக்கூடிய நிலை இருந்தால் அதற்கு பெயர் இஹ்லாஸ் இல்லாத தன்மை கலப்பு தன்மை என்பதாக சொல்லப்படும் அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் துனியாவுக்காக வேண்டி மட்டும் வாழக்கூடியவர்கள் எல்லோன கவுலல் நம்பியா ஆமால ஜபாபிரா பேசும்போது நபிமார்களை போன்று பேசுவார்கள் ரொம்ப அழகா பேசுவாங்க சில பேர் பார்க்கிறோம் பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும் அருமையான விஷயங்களை சொல்லுவாங்க ஆனா அமல்கள் எல்லாம் அடங்கா பிடாரிகள் வம்பர்கள் அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் அவர்களுடைய சட்டங்களுக்கும் கட்டுப்படாத ஜபாபிராக்கள் இருக்கின்றார்கள் அவருடைய செயல்களை போன்று செயல்கள் மோசமாக இருக்கும் இஸ்லாத்துக்கும் குரான் ஹதீசுக்கும் அல்லா ரசூலுக்கும் மாற்றமாக இருக்கும் ஆனால் பேசுவதெல்லாம் நபிமாரோட பேச்சுக்களை போன்று அவர்களுடைய பேச்சு இருக்கும் என்று ரசூ இல்லாய் சாஹலம் அடையாளம் சொன்னார்கள் சில பேர் பார்க்கலாம் இனிக்க இனிக்க பேசுவார்கள் அழகான ஹதீசுகளை எல்லாம் சொல்லுவார்கள் சட்டங்களை எல்லாம் சொல்லுவார்கள் எதையுமே அவங்க செய்ய மாட்டார் அவர் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தண்டனையை விட்டும் அது மனிதர்களை தடுக்கும் அடியார்களை தடுக்கும் அடியார்களை அல்லாவுடைய தண்டனையை விட்டும் தடுக்கும் மாலம் யூ சிறு சப்பியாகும் அழி எப்பொழுது தடுக்கும் என்று சொன்னால் அவருடைய துன்யாவுடைய விஷயங்கள் தீனுடைய விஷயங்களை விட துணியாவுடைய விஷயங்களை அவர்கள் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்துக் கொள்ளாத காலமெல்லாம் துனியாவுடைய விஷயங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக் கூடாது தீனை விட துனியாவை பெரிதாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளக் கூடாது அந்த நிலை இருந்தால் அடியார்களை அல்லாவுடைய கோபத்தை விட்டும் தண்டனையை விட்டும் அந்த கழிவு தடுக்கும் தேர் அவர்கள் அந்த கலிமா அவர்களுக்கே திருப்பி அனுப்பப்படும் அல்லாவிடத்தில் அது ஏற்கப்பட மாட்டாது அல்லாஹால சொல்லுவான் கசத்தம் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் ல்லா என்று சொல்லா என்று களிமாக்களை சொல்லிக்கொண்டு என்னை ஏமாற்ற பார்க்கின்றீர்கள் நான் ஏமாற மாட்டேன் என்னை ஏமாற்ற முடியாது நீங்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹத்தல்லா சொல்லுவான் என்றும் ரசூல்லா அரசு களிமா அம்மா கானும் யாமலும் அவர்கள் செய்ததை பற்றி செய்து கொண்டிருந்த விஷயத்தை பற்றி அல்லாஹத்தல்லா விசாரிப்பான் நாம் விசாரிப்போம் என்று சொல்லுவது இந்த களிமாவை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்பதாக பொருளாது மனிதனுடைய எல்லா விஷயங்களை பற்றியும் எல்லா செயல்பாடுகளை பற்றியும் எல்லா நடவடிக்கைகளை பற்றியும் விசாரிப்பான் ஏன் போட்டான் ஏன் போட்டாய் ரெண்டு கண்களுக்கு சுருமா போட்டாரே அதையும் விசாரிப்பார் ஒரு மண்ணிலே கையை வைக்கின்றான் விரலை வைக்கின்றார் களி மண்ணிலே அந்த மண் விரலிலே ஒட்டி கொள்ளுகின்றது விரலிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்ணை பற்றியும் விசாரிப்பார் நீ கையை வச்சு விரலை வச்சு அந்த மண்ணை ஒட்டின அப்படின்னு கேட்பான் நம்மளால் நிறைய சொல்லியிருக்கிறோம் தலைமுடியை கிட்ட பல விஷயங்கள் வரும் ஒரு மனிதர் ஒரு வீட்டில் குடியிருந்தார் மண் சுவர் உள்ள வீடு ஒரு கடிதம் எழுதினார் கடிதத்தில் கொஞ்சம் அதிகமாக மை விழுந்து விட்டது உடனே அவர் ஏன்னா அந்த காலத்தில் மை ஒத்தி எடுக்கிறதுக்கு அந்த மற்றவருடைய வாடகைக்கு இருக்கிறார் இந்த வீட்டில் இருந்தாலும் அவர் சமாதானம் செய்து கொண்டார் பரவாயில்ல ஒரு சிட்டிகை மண்ணு தானே இதுல என்ன வந்துட போகுது என்று மண்ணை எடுத்து அதிலே போட்டார் உடனே அசர ரீதியான ஒரு சப்தம் கேட்டது ஒரு சிட்டிகை மண் என்ன நிலை பெறும் என்ன அளவு பெறும் என்ன நிலை பெறும் என்பதை நாளை மறுமையில் நீ கண்டுகொள்வா என்பதாக ஒரு சப்தம் வந்தது என்பதாக பார்க்கின்றோம் சரித்திரங்களிலே ஒரே ஒரு சிட்டிகை மண் அது ஊராருடைய வீடு அடுத்தவருடைய வீடு இவருடைய வாடகைக்கு இருக்கின்றார் அந்த மண் எடுப்பதனால எந்த விதமான ஏற்பட்டு போவது கிடையாது அந்த வீட்டுக்கு எந்த பாதகமும் ஏற்பட்டு போவது கிடையாது அப்படிப்பட்ட அந்த மண் எடுக்கப்பட்ட விஷயத்தை பற்றி அவர் எச்சரிக்கை செய்யப்பட்டார் நல்லவராக இருந்த காரணத்தினார் நம்மளை போல பாவிகளால் அந்த சத்தம் கூட வந்திருக்கார் நல்லவராக இருந்த காரணத்தினால் எச்சரிக்கை செய்யப்பட்டார் அதனால ஒரே ஒரு திறல்ல உட்டி கொண்டிருக்கக்கூடிய மண்ணை பற்றி விசாரிப்பான் பலா அதனால் சொல்லுகின்றார்கள் இருப்பதை வேறு யாரையும் நான் கண்டுகொள்ள கூடாது என்று சொன்னார் அந்த சஹாபி மேல ரசுல்லாம் அவர்களுக்கு அவ்வளவு பிரியம் உனக்குனால நான் எப்படி பார்க்க கூடாதுபா உனக்கு அல்லாஹால நன்றி இல்லாதவனாக அங்கே நான் உன்னை கண்டுகொள்ளக்கூடாது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளை அனுபவித்து அதற்குள்ள பாக்கியம் உடையவனாக சாதத்துடையவனாக நல்ல கருணை உடையவனாக அல்லாஹுடைய கருணையை பெற்றவனாக நீ ஆக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அதுக்கு மாறான அதுக்கு மாற்றமான நிலையை உன்னிலத்தில் நான் காணக்கூடாது என்று சொன்னார் இது அல்லாஹால எல்லாவற்றையும் கேட்பான் என்பதற்கு உதாரணம் ஒவ்வொரு அடியானையும் அல்லாஹாலில் ரெண்டு துணிகளை பற்றி விசாரிப்பான் ரெண்டு உடுத்தி இருக்கக்கூடிய ரெண்டு துணிகளை பற்றி விசாரிப்பான் என்று சொல்லுகின்றார் துணிகள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல துணின் அர்த்தம் அல்ல அமல் அர்த்தம் இம்மாலுடைய விளக்கங்கள்ல அது நான் சொல்லிருக்கேன் முன்னால் சொல்லிருக்கோம் ல்ல ஒரு ஆயத்தை குறிப்பிடுகின்றார் அசல் அர்த்த உடைகளை சுத்த உடுத்தக்கூடிய உடைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது முதல் கருத்து எட்டு விதமான கருத்துக்களை குறிப்பிடுவார்கள் அதிலே ஒன்று மனிதன் அணிந்திருக்கக்கூடிய இரண்டு ஆடைகளோடு எழுப்பப்படுவார் மனிதன் அணிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அணிந்திருக்கக்கூடிய இரண்டு உடைகளுடன் எழுப்பப்படுவார் என்று ஒரு ஹதீஸ் ரெண்டு உடை என்று சொன்னால் நல்ல அமல் கெட்டாமல் உடைகளை பற்றி ஒவ்வொருவரும் அழிவாத குல்லும் அடியார்கள் அனைவரையும் அனைவரையும் விசாரிப்பான் இரண்டு உடைகளை பற்றி அம்மா கானு யாபுதூர் அம்மா தா அஜாபல் வேற கருத்தை அமல் அப்படிங்கிறதுக்கு வேற கரு வாசகத்தை சொல்லுகின்றார்கள் அவர் எப்படி அவர் வணங்கினார் எதை வணங்கினார் அந்த மனிதன் எதை வணங்கினான் மனிதர்கள் எதை வணங்கினார்கள் என்றும் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் என்றும் விசாரிப்பான் அதான் ரெண்டு உடை அதாவது எனக்கு எப்படி கட்டுப்பட்டான் ரசூலுக்கு எப்படி கட்டுப்பட்டான் என்று விசாரிப்பான் என் ரசூல்ல சொன்னதாக அறிவிக்கின்றார் அம்மா காணு யா மலோன் ரப்பின் மீது ஆணையாக அவர்கள் நீ உலகத்திலே எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்பதற்கு இப்படி பல விளக்கங்கள் இன்னும் ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன பொதுவாக நாம் நம்பி இருக்கின்றோம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அத்தனையும் விசாரணைக்குரியது எந்த அளவுக்கு என்று சொன்னால் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு நீ எத்தனை மூச்சை விட்டாய் வெளியே எத்தனை மூச்சுகளை உள்ளே இழுத்தாய் ஒவ்வொரு மூச்சிலும் என்ன அமல் செய்ய விசாரிக்கிறேன் என்ன ஆகிறது நம்ம கதையிலாம் ஒவ்வொரு மூச்சும் விசாரிக்கப்படும் என்ன சொல்ல போனால் நாடி துடிப்பும் விசாரிக்கப்படும் ஒவ்வொரு மனிதனுடைய நாடி துடிக்கின்றது ஒரு நிமிஷத்திற்கு இத்தனை துடிப்புகள் இருந்தால் அவன் நலமாக இருக்கின்றான் சேத்தாக இருக்க இருக்கின்றான் என்று அர்த்தம் நாடி துடிப்பு குறைந்து விட்டால் அவனுக்கு நோய் வந்துவிட்டது என்று அர்த்தம் அதிகமாக ஆகிவிட்டால் அவனுடைய நிலை சரியில்லை என்று அர்த்தம் மருத்துவர்கள் அதை கைப்பிடித்து பார்த்து சொல்லுகின்றனர் நாடி துடிப்பு அந்த துடிப்பு இத்தனை தலைவை துடித்து இருக்கின்றது இந்த துடிப்பிலே நீ என்னென்ன காரியங்களை செய்தாய் அப்படி துடிப்பதற்காக என்ன காரியங்களை செய்தார் என்றெல்லாம் கேட்கப்படும் என்றும் எல்லாவற்றையும் நாம் விசாரிப்போம் சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்துல அந்த குப்பார்கள் மக்காவாசிகள் உங்களை கிண்டல் செய்கின்றார்கள் பரிகாசம் செய்கின்றார்கள் நபியே அந்த பரிகாசம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நாம் போதுமானவர் நான் அதை அவங்க என்ன தீமைகளை செய்தார்களோ குற்றையின் தொகையை செய்தார்களோ அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க இந்த விஷயத்தை சொல்லிடுங்க இங்க என்ன செய்யறீங்களோ அதால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா அடுத்து சொல்லுகின்ற உமக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை நீர் பகிரங்கமாக மக்களுக்கு சொல்லி விடுவீராக எத்தி வைத்து விடுவீராக வெளிப்படுத்தி விடுவீராக பிரகடனப்படுத்தி விடுவீராக அறிவித்து விடுவீராக பிமா தூமர் எது உமக்கு ஏவப்பட்டதோ ஏவப்பட்டீரோ அதை அறிவித்து விடுவீராக எத்தி வைத்து விடுவீராக புறக்கணித்து புறம் தள்ளி விடுவீராக அதை பற்றி கவலை கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் அல்லாஹத்தாலா அதற்குரிய தண்டனையை கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் ஆகவே அதை பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ அந்த கட்டளையை பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லி விடுவீராக முஷரிக்குகள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை புறம் தள்ளி விடுவீர்கள் அதை பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று அல்லாஹலா ஆறுதலாக சொல்லிவிட்டு இன்னா கஃனா கல் முஸ்தக அடுத்த சொல்றேன் அந்த பரிகாசம் செய்யக்கூடியவர்களுக்கு உம்முடைய ரபு உமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் பரிகா பரிகாசம் செய்யக்கூடியவர்களை தீங்கு சென்ற வாரம் அந்த விளக்கம் சொல்லப்பட்டது ஒரு ஐந்து நபர்கள் ரசூலாய் சல்லா அலி சொல்லம் அவர்களை பல்வேறு விதமான தீய வார்த்தைகளை கொண்டு சொல்லிக் கொண்டே இருந்தார் ஒருவன் சொன்னான் இவர் சாஹிர் செய்யக்கூடியவர் சொன்னான் இவர் ஷாஹிர் இவர் ஒரு கவிஞர் என்பதாக சொன்னார் இன்னொருவன் சொன்னார் இவர் மஜுனோன் பைத்தியகாரன் என்று சொன்னார் இன்னொருவன் சொன்னான் இவர் சொல்லக்கூடியதெல்லாம் அசாத்தியருள் அவ்வரின் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகளைத்தான் இவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இன்னொருவன் சொன்னான் இவருக்கு புத்தியிலே ஒரு கோளாறு ஏற்பட்டு விட்டது செய்தான் பிடித்திருக்கின்றது பேய் பிடித்திருக்கின்றது என்று சொன்னான் குறிப்பிட்ட அந்த ஐந்து நபர்களுக்கும் அல்லாஹாலா உலகத்திலேயே தண்டனையை கொடுத்தான் என்ற விவரம் சென்ற சொல்லப்பட்ட ஐந்து நபர்கள் ஆசிப் வாயில் ஹாரிசுனு கைஸ் அல் அஸ்வது முத்தலீப் அஸ்வத் அப்தோஸ் அல் வலிது இந்த அஞ்சு பேர் ஜிப்ரீல் அலை அவர்கள் மூலமாக ஒரு சிறு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ஒவ்வொருவனுக்கும் தனித்தனி தண்டனை அல்லாஹாலா வழங்கினார் அபுஜகலுக்கும் அதே நிலை ஏற்பட்டது பதிரு போர் களத்திலே மிக கேவலமான முறையிலே அவன் கொல்லப்பட்டான் முஸ்தீன் இந்த பரிகாசம் செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய தீமைகளை தடுப்பதற்கு உம்முடைய ரம்பு உமக்கு போதுமானவன் என்று அல்லாஹல்லா ஆறுதலாக சொன்னான் பதிருப்போர் நடப்பதற்கு முன்னாலேயே பல பேர் அழிக்கப்பட்டார்கள் தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் உலகத்திலேயே பிறகு பதிருப்போரிலே பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அங்கே வீழ்த்தப்பட்டார்கள் என்ற வரலாறு பிரபலமானது அந்த பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவருடைய ஒரு சிப்பத்தை அல்லாஹால சொல் அல்லது நாகர் நாகர் அவர்கள் அல்லாவுடன் வேறொரு தெய்வத்தை இணையாக ஆக்கிக் கொள்ளுகிறார்கள் விரைவிலேயே அவர்கள் அதற்குரிய நிலையை அதற்குரிய விளைவை தெரிந்து கொள்வார்கள் என்றும் அல்லாஹால எச்சரிக்கை செய்கிறார் சதுர அபிமாய் நபியே நமக்கு தெரியும் அல்லாஹ் சொன்ன நமக்கு தெரியும் உங்களுடைய மனம் என்ன பாடுபடுகின்றது இவர்கள் சொல்லுகின்ற அந்த விஷயத்தின் காரணமாக நீங்கள் என்னுடைய செய்தியை சொல்லுகின்றீர்கள் ரம்புடைய செய்தியை சொல்லுகின்றீர்கள் உடைய ரம்புடைய செய்தியை சொல்லுகின்றீர்கள் ரம்புடைய கலாம் அவனுடைய திரு வேதத்தை அதை சொல்லும் போது செய்கின்றார்கள் என்று சொன்னால் மறுத்து போவது என்பது வேறு பரிகாசம் செய்வது என்பது கடுமையான குற்றத்திற்குரியது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அது கேட்காம பல பேர் போறாங்க பயான் செய்கிறேன் கேட்காமல் பல பேர் போறாங்க என்பது வேறு விஷயம் இவர் என்ன பயன் செய்யறாரு என்ன குரான் போதுறாரு என்ன பயன் விளக்கம் சொல்றாரு எல்லாம் தப்பு தப்பா சொல்றாரு என்று கிண்டல் அடிக்கக்கூடிய நிலை இருந்தால் அந்த போய் விடுகின்றார்களே அவர்களை விட இவர்கள் மிகப்பெரிய கடுமையான குற்றவாளிகள் பரிகாசம் செய்யக்கூடியவர் அந்த குற்றவாளிகள் எவ்வளவு பெரிய தண்டனையை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாமர்கள் கவலை அடைந்தார் அதை அல்லாஹ் வழக்கத்தினால் நமக்கு தெரியும் இன்னக்கு எல்ல உம்முடைய மனம் வேதனைப்படுகின்றது உங்களுடைய மனம் ரொம்ப நெருக்கமாக ஆகிவிடுகின்றது பெரிய கவலை உங்களுடைய மனத்திலே ஏற்பட்டு இருக்கின்றது என்று நமக்கு தெரியும் அவர்கள் சொல்லுவதின் காரணமாக அவர்கள் எப்படி பரிகாசம் செய்து சொல்லுகின்றார்களோ அதன் காரணமாக என்ன நிலை உங்களுடைய நெஞ்சிலே ஏற்பட்டு இருக்கின்றது என்று நமக்கு தெரியும் அதனால நீங்க கவலைப்பட்டுக்கிட்டுலாம் இருக்க வேணீங்க இருக்காதிங்க இந்த கவலைக்கு மருந்து என்ன தெரியுமா எதிரிகள் குரான் ஹதீசை கிண்டல் செய்து பரிகாசம் செய்து அல்ல அதை கேவலப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே மனதிலே ஏற்படக்கூடிய கவலை இருக்கின்றதே அது மிக பலமானதாக இருக்கும் அப்படி கவலைப்படக்கூடிய அந்த பயன் செய்யக்கூடியவர் குரானை சொல்லக்கூடியவர் அதீசை சொல்லக்கூடியவர் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நீ என்ன பண்ண தெரியுமா அதுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான் உன்னுடைய ரப்பையை தஸ்பீக செய்வீராக அவனுடையை செய்வீரா என்று அல்லஹத்தால சொல்லுவேன் என்று சொல்லுவீராக சொல்லிக் கொண்டே இருப்பீராக அப்படி சொன்னால் உன்னுடைய நெஞ்சு ஆறுதல் அடைந்துவிடும் நிம்மதி பெற்றுவிடும் அவர்கள் சொல்லிய அந்த வாசகங்களின் மூலமாக உம்முடைய மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் ஆற்றப்பட்டுவிடும் காயங்களுக்கு மருந்தாக தஸ்மியை ஆக்கிக் கொள்வீரா உம்முடைய ரப்புடைய புகழை கொண்டு அவனை தஸ்மியை செய்வீராக தஸ்மியை செய்வது மட்டுமல்ல வக்கும் சாஜிதீன் சஜிதா செய்யக்கூடியவர்களிலே உள்ளவராக நீர் ஆகிடுவீராக எல்லாம் செய்யறாங்க அவர்களை போன்று யாரும் சஜிதா தஸ்மியை செஞ்சது அவர்களை போன்று யாரும் நீண்ட நேரம் சஞ்சிதா செய்தது இல்லை நீண்ட நேரம் தொழுதில்லை எந்த அளவுக்கு கால்கள் சுரந்து வீங்கிவிடும் ஒரே நிலையிலே நின்று இருந்த காரணத்தினால் எவ்வளவு நேரம் நின்றால் கால் சுரக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று இருந்தாதான் ஒரு மனிதனுடைய கால் சுரக்கும் அதுவும் ரசூல்லாய் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மிக வலிமையானவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் ரொம்ப வலிமையானவர்கள் அப்படிப்பட்ட ரசூல்லாய் செல்லா அலி செல்லம் அவர்களுக்கு நின்று நின்றே கால் சுரந்து விடுகின்றது ஒவ்வொரு நாளும் அதனை பார்த்தார்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹாலா என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான் ஆக்கியிருக்கின்றான் எனக்கு குரான் என்ற பெரிய வேதத்தை தந்திருக்கின்றான் என்னை மனிதர்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கியிருக்கின்றான் அகில உக்கள் அழக அகில அனைவருக்கும் நான் தான் என்று பல்வேறு விதமான சிறப்புகளை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சிறப்புகளை எனக்கு தந்திருக்கின்றார் அபலா அகோனா அவ்வளவு சிறப்புகளை கொடுத்த அல்லாவுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா என்று கேட்கிற சுல்லாய் சல்லா அலிஸ் அவர்கள் ஆயிஷார் அலி அல்லாஹால சொன்னதை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டினார்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அப்படிப்பட்ட அற்புதமான தஸ்மீகம் தொழுகையும் உடைய ரசுல்லாய் சல் அல்லா அலிஸ்வல் அவர்களை பார்த்த அல்லாஹல சொல்லுகின்றான் இந்த எதிரிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளினால் உம்முடைய மனம் காயப்பட்டிருந்தால் காயத்துக்கு மருந்து என்ன தெரியுமா அல்லாஹை தஸ்பியை செய்யுங்கள் தொழுகையாளர்களுடன் சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள் வக்கும் என சாஜிதீன் சஜிதா செய்யக்கூடியவருடன் இருங்கள் என்று சொன்னால் வக்கும் முசல்லீன் தொழக்கூடியவர்களை சேர்ந்து தொழுங்கள் என்று அர்த்தம் என்று ஒரு ஆயத்தை சூரத் ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்று சொன்னால் தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து தொழுது என்று அர்த்தம் அதுபோன்று இங்கே சஞ்சிதாவை பற்றி அல்லா தாலா சொல்லி என்று ஏன் சொன்னான் என்று சொன்னால் தொழுகையுடைய அம்சங்களிலே சஞ்சிதாவுடைய நேரம் இருக்கின்றதே அது அல்லாவுக்கு அல்லாவுடன் அக்ரபுல் ஆர் ரம்பித் ஒரு அடியான் தன்னுடைய ரம்புக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் எதுவென்று சொன்னால் அவன் சஞ்சிதா செய்யக்கூடிய நேரம் என்று சொல்லிவிட்டு அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடிய சஜிதாவிலே ரொம்ப அழுகையோடு அந்த தொழுகையிலே சஜிதாவில நீங்கள் சொன்னார் என்று இஸ்ராயல் அவர் சொல்லுகின்றார் அவர்கள் தங்களுடைய முகங்கள் தங்களுடைய தாழ்வாய்கட்டைய முக பகுதியின் மீது அவர்கள் சஜிதா செய்வார்கள் எமுகோன் அழுதவர்களாக என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றார் தொழுகையிலே அழவேண்டும் என்பதை சொல்லுகின்றான் எப்படி அழவேண்டும் எந்த அழுகை தொழுகையை கூடும் எந்த அழுகையினால் தொழுகை கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் சரி அப்படி அல்லாஹத்த அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாக இதை சொல்லுகின்றார் ஒரு மனிதர் கவலை உலகத்தினுடைய பல்வேறு விதமான கவலைகள் ஏற்பட்டு இருக்கின்றன அந்த கவலையை நீக்கிக் கொள்வதற்கு மருந்து தொழுகை தான் ஒரு மனிதர் தொழுகின்றார் தஸ்மீ செய்கின்றார் செய்கின்றார் என்று சொன்னால் உண்மையிலேயே இஹ்லாசுடன் இந்த க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக கவலையை மறக்க வேண்டும் எதிரிகளிடத்திலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்களை மறக்க வேண்டும் அது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்னுடைய உள்ளத்திலே என்று நினைத்தவர் தொழுகா தொழுகிறார் அல்லாவை அதே மாதிரி தஸ்மீ செய்கின்றார் என்று சொன்னால் அந்த தொழுகையின் காரணமாக அவருடைய தஸ்மீஹாத்துகளின் காரணமாக அவருடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஒளி ஏற்படுகின்றது அந்த ஒளி ஒழுமமான தன்மை அவருடைய இதயத்தை பாய்கின்றது அந்த இதயம் தெளிவான நிலை உடையதாக ஆக்கப்படுகின்றது அந்த தெளிவான நிலையின் காரணமாக இந்த துணியாவிலே ஏற்பட்ட கவலைகளை எல்லாம் பறந்து விடுகின்றார் அது ஹம் ஹம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஆழ்ந்த கவலை மேலோட்டமான கவலை வெளிப்படையான கவலை கவலை என்பதுக்கு அரபியில பல வார்த்தைகள் எந்த கவலையாக இருந்தாலும் சரி சுசுன் என்று சொன்னாலும் கவலை ஹம் என்று சொன்னாலும் கவலை ஹம் என்று சொன்னாலும் கவலை என்று பல வார்த்தைகள் இருக்கு எந்த கவலையாக இருந்தாலும் சரி அத்தனை கவலைகளும் தொழுகையின் காரணமாக தொழுகையிலே அழுகையின் காரணமாக காரணமாக அது தெளிவு பெற்றுவிடும் அது மறக்கடிக்கப்பட்டுவிடும் இவருடைய உள்ளத்திலே ஒரு நிம்மதியான நிலை ஏற்பட்டுவிடும் அந்த நிம்மதியின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் உள்ள விஷயங்களை தொடர்பு கொள்ளக்கூடியவராக ஆகிவிடுவார் அல்லா என்பவருடைய எண்ணம் செல்லக்கூடியதாக ஆகிவிடும் நிம்மதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார் இது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சொல்லுவது மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய வாசகம் ரசூல்லாய் சொல்லாஸ்லாம் அப்படித்தான் இருந்தாங்க அப்படித்தான் செய்தார்கள் அவருடைய உள்ளம் அப்படித்தான் இருந்தது இரவிலே ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் இரவு நேரத்திலே தொழுவது அழுவது விவாதம் செய்வது என்பது அல்லாஹுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அவர்கள் பிறகு இரவு நேரம் வரைக்கும் இரவின் நீண்ட நடிக நேரம் வரைக்கும் மக்களுக்கு மத்தியிலே குரானையும் தங்களுடைய சொற்களையும் சரியா துளை சட்டங்களையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களால் உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களை விட பல நூற்று ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான சேவைகளை செய்து கொண்டிருந்தார் அதற்கு உடலிலும் உள்ளத்திலும் பலம் வேண்டும் உடலில் பலம் வேண்டும் உள்ளத்திலும் பலம் வேண்டும் அந்த பலத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய மருந்தாக நேரமாக மருந்து கிடைக்கக்கூடிய நேரமாக நாம் சொல்லுவோம் அதை சார்ஜ் ஏற்றிக் கொள்ளக்கூடிய நேரமாக இரவு நேரத்தை ரசுல்லாம் அமைத்துக் கொண்டார்கள் அல்லாவின் சக்தி கிடைப்பதற்காக உள்ள ஏற்பாட்டை செய்வது அந்த சக்தியை காலையிலிருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் மக்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தினார்கள் என்பதாக சொல்லப்படும் அதனால் அல்லாஹாலி சல்வாஸ் பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லிர் மனிதர்களை நீங்களும் என்பது என்னென்ன கருத்துகள் உள்ளது என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் நிறைய சொல்லப்படும் சொல்லப்படுது என்று சொன்னால் வெறுமனை தொழுகை மட்டுமல்ல ஒரு மூமினான மனிதர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் என்பது பாபுது ரோமுடைய ரப்பை வணங்குவீராக இந்த இடத்துல தொழுவீராக என்று வைத்துக்கொள்ள நிரந்தரமாக தொழுவீராக அல்லது நிரந்தரமாக அல்லாஹல்ல வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள் வரும் வரைக்கும் என்று சொன்னால் உறுதி அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல ஆனா இந்த இடத்துல மௌத்துன்னு அர்த்தம் உறுதி வரும் வரைக்கும் வணங்குவீராக உறுதி வந்துட்டு அவரை வணங்க வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்ல ஒரு செய்க் இருந்தார் தமிழ்நாட்டுல அவர் அப்படித்தான் சொல்லிட்டு மக்களுக்கு பயத்து கொண்டு இருந்தார் அவர் இருக்கிறார் தெரியல அல்லா அப்படித்தான் சொல்றான் தன்னிடத்துல வரக்கூடிய முறிய சொல்றது அல்லா இருக்கிறான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா இருக்கு ரசூல்லா சல்லா செல்லம் வந்தாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா இருக்கு அல்லாஹ் குரானத்தான் நம்பிக்கை இருக்கா இருக்கு ரசூல் சல்லா அலி செல்லம் ஹதீஸுகளை கொடுத்தாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கா இருக்கு அல்லாஹால சட்டங்களை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அப்ப அல்லா இருக்கிறான் ரசூல் இருக்கிறாங்க சியாமத்தினால் இருக்கு நம்பிக்கை இருக்கா இருக்கு நீ தொக வேண்டியிரு கேட்டா அப்படித்தான் சொல்றான் குரான் நம்பிக்கை வர்ற வரைக்கும் நம்பிக்கை வந்து அப்படின்னு சொல்லியே மக்களை கெடுத்து எல்லாத்தையும் நரகத்தை கொண்டு போய் சேர்ந்தா இருந்தார் இருக்காங்க இல்லையா தெரியல இப்படி இருக்கக்கூடிய ஷெய்மார்களும் இருக்கின்றார்கள் குரான் எல்லாத்துக்கும் உரியது இந்த குரானின் மூலமே மூலமாக பல மனிதர்களுக்கு அல்லா தல நேர்வழி காட்டுவார் நேர்வழிகளை செலுத்துவார் பல மனிதர்களை வழி கெடுத்து வழி தவறவும் செய்வாங்க தவறச் செய்யவும் செய்வான் ரெண்டுமே அதுல முடியும் குரான் மூலமாக ஆகவே குரான் அப்படிப்பட்டது நாம் விளங்க வேண்டும் இந்த ஆயத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லஹாவை வணங்குவீராக அல்லாவை அபிபாதக் செய்வீர்கள் ஐசா அலை இஸ்லாமர்கள் சொன்னதை போல சூரத்து மறியமில்ல பெண்ணால் அப்புறம் வருகின்றது என்பது குறிக்கக்கூடியதா இன்னொரு சொல்லுகின்ற வார்த்த அங்கேயும் வருது நாங்கள் இந்த தியாமத்தால் உண்டு என்பதை பொய்படுத்தி கொண்டிருந்தோம் இந்த நரகத்திற்கு வந்து சேரும் வரைக்கும் ஹத்தா அத்தானல் யசீன் எங்களுக்கு மௌத்து வரும் வரைக்கும் என்று அந்த மனிதர்கள் சொன்னதாக அல்லாஹால சொல்லுவதாக குறிப்பிடுகின்றார் என்றை குறிப்பாக கருத்து என்ன என்று சொன்னால் எதிரிகளோ மற்றவர்களோ துன்புறுத்தும் பொழுது மன வேதனை அடைந்தால் நீ அல்லாஹாவை தொழுவது அழுவது இவற்றை மட்டும் தஸ்மியை செய்வது இவற்றை நீ செய்ய வேண்டும் உலகத்திலே பொருள் சம்பாதிப்பதற்காக வேண்டி நபியாக நான் அனுப்பவில்லை அவர்களுக்கு அல்லாஹால சொல்லுகின்றார் அக்கூனமெனத்தாச்சிரீன் நான் உலகத்திலே பொருளை சேமித்து ஒரு வியாபாரியாக ஆக வேண்டும் என்று அல்லாஹால எனக்கு வகை அறிவிக்கவில்லை நான் பொருளை சேர்க்க வேண்டும் என்றும் பொருளை சேமிக்க வேண்டும் என்றும் வியாபாரிகளில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு செய்தி அறிவிக்கவில்லை வலாக்கின் ஊசையை இழைக்க எனக்கு அல்லாஹல்ல அறிவித்த வகை என்ன தெரியுமா உம்முடைய ரப்புடைய புகழுடன் உண்மை ரப்புடைய ரம்பை தஸ்மீ செய்வீராக தொழுபவர்கள் ஒருபவராக நீர் இருப்பீராக என்றுதான் எனக்கு அல்லாஹல்லார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் இந்த ஆயத்தினுடைய கருத்தில சுல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தங்களுடைய அதிசலை சொல்லி ஆகவே பல்வேறு விதமான கருத்துகள் அது தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு நம்முடைய தீனை ரொம்ப சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது தீன் உடையவர்கள் இப்படியெல்லாம் மக்கள் இருக்கின்றார்களே என்பதாக நினைத்து தீன் உடையவர்கள் தங்களுடைய தீனை பற்றி தாழ்வான தவறான கருத்துக்களை கொண்டு விடக்கூடாது என்பதையெல்லாம் அல்லாஹால நினைவு விட்டுகின்றான் அத்தகைய நல்ல விளக்கங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்து விடுவார்